அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு கள்வார்க்கு தள்ளும் உயர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு திருவள்ளுவர் இந்த குரலோட கள்ளாமை என்கிற கருத்தை உபதேசிப்பதை நிறைவு செய்யப் போகிறார் ரெண்டையும் சேர்த்து சொல்றார் அதாவது பிறர் பொருளை களவாட வேண்டும் என்று நினைப்பவனுக்கு என்ன நடக்கும் பிறர் பொருளை மனத்தாலும் கூட எடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாதவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் கல்வார்க்கு உயிர்நிலை தள்ளும் கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு இந்த இடத்துல உயிர்நிலை அப்படின்னு சொன்னால் உயிர்நிலை பெற்றிருக்கிற உடம்புன்னு அர்த்தம் உயிர் எங்கே நிலைத்திருக்கிறது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்கு இந்த பிறர் பொருளை கவரணம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு உடம்பே அவனை கண்டு வெறுக்குமா வஞ்சன பண்றவனுடைய உடம்பே அந்த வஞ்சன பண்றவனை வெறுக்குமா ஆனா கள்ளார்க்கு புத்தேள் தள்ளாது புத்தேள் சொர்க்கம் பிறர் பொருளை கவரக்கூடாது அந்த எண்ணமே கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கம்கூட கூப்பிடும் இவனை சீக்கிரம் நம்ம எடுத்துக்கணும் இந்த உடம்பில் வாழ்கிற உயிரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொர்க்கமே விரும்புமா ஆக உடம்பே வெறுக்கும் பிறர் பொருளை கவர விரும்புகிறவனுக்கு சொர்க்கமும் வரவேற்கும் பிறர் பொருளை கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு ஆக இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா உன் உடம்பே வெறுக்கிற களவு செய்கிறத விட்டுடு சொர்க்கமும் வரவேற்கிற எல்லோரும் வரவேற்கிற பிறர் பொருளை கவராமல் இருக்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள் அப்படிங்குறதுதான் அர்த்தம் இந்த வஞ்சனை செய்கிறவனுடைய உடம்பு கூட அவனை கண்டு வெறுக்கும் ஆனால் தூய்மையான எண்ணங்களோட எல்லா உயிருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவனை மேல் அதாவது ஆனந்த உலகம் வரவேற்கும் என்பது கருத்து உயிர்நிலைன்னு சொன்னால் உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு அன்புடைமையில் சொன்னார் அதாவது இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறதுனுடைய நோக்கமே அன்பை வெளிப்படுத்துறதுக்காகனு சொன்னார் அங்கே வஞ்சனை செய்கிறவனுடைய மனசை எப்போ பார்த்தாலும் துடிச்சுண்டே இருக்கும் வஞ்சித்து வாழ்கிறது இந்த கழுவனுக்கு குறிக்கோளாக இருக்கிறபடியால் இவர்களுடைய மனசு அமைதியாகவே இருக்காது அமைதியாக இல்லாதவனுடைய வாழ்நாள் குறைகிறது ஆனால் பேரறிவாளன் தன்னுடைய செல்வமெல்லாம் உலகத்துக்கு பயன்படணும்னு நினைக்கிறான் இல்லையா பேரறிவாளன் திருன்னு படித்தோமே அவன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையும் நன்றாக எப்பவும் நிலைச்சு சந்தோஷம் நிலைச்சு சொர்க்கமும் இவனை மனசார வரவேற்கிறது மனசு தூய்மையாக இருக்கிறவனுடைய உடம்பே தூய்மையாயிடைய உடம்பு அழிஞ்சாலும் அவனுக்கு சூக் அந்த அதுணமயமாயிடுகிறது தங்கமயமாக பெரியவர்கள் நுண்ணுடன் பொண்ணுடம்பாய் அப்படிங்கிறாங்க புத்தேழு நாட்டில் சொர்க்கத்தை குறிக்கிறது புகுந்து அங்க போற்றப்படுகிறான் அங்க போய் நல்லா ஆனந்தமா இருப்பான் அப்படிங்கிறது கருத்து உயிர் நிலைச்சு நிற்கிறதுக்கு இடமா இருக்கிறதுனால உடலுக்கு இப்படி ஒரு உயர்வான பேர் வந்திருக்கிறது அன்பின் வழியது உயிர்நிலைன்னு பார்த்தோம் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை அப்படின்னு புலால் மறுத்தல்ல சொல்லியிருக்கிறார் உயிர்நிலை நச்சிலேன் ராமாயணத்துல வருகிறது இராமாயணம் மீட்சி படலம் இருநூத்தி முப்பத்தி பாடல்ல கம்பர் பிரான் சொல்லி இருக்கிறார் உயிர்நிலை நச்சிலேன் ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் உயிர்நிலை தள்ளும்னா உயிர்நிலைங்கிறது உயிர் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மோக்ம் வராது அப்படிங்கிறார் உடம்புங்கிறதுக்கு பதிலாக உயிர் நிலை பெற்று இருக்க வேண்டிய மோட்சம் கிடைக்காது அது தப்பிடும் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது இந்த களவு செய்கின்றவர்களுக்கு இங்கேயும் நிம்மதி இல்லை அடுத்த பிறவிலேயும் நிம்மதி கிடையாது களவு செய்யாதவர்களுக்கு இங்கேயும் நிம்மதி வரப்போற எந்த உடம்பாக இருந்தாலும் அதுலேயும் ஆனந்தமாக இருப்பார்கள்ங்கிறது கருத்து இனி அடுத்த அதிகாரத்தில் வாய்மையை சொல்ல போற நம்ம வேற கோணத்தில் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஆர்டரில் பார்த்தா அதுக்கு அடுத்தது வாய்மை தான் இனி பதவுரையை பார்ப்போம் கல்வார்க்கு பிறர் பொருளை தனதாக்கி பழகியவருக்கு உயிர்நிலை அவரது உயிர் தங்கியுள்ள உடலும் தள்ளும் துன்பத்தை கொடுத்து உயிரை வெளியேற்றிவிடும் கள்ளார்க்கு பிறர் பொருளை கவர விரும்பாதவருக்கு புத்தேள் தொலைவில் உள்ள உலகு விண்ணுலகத்தினர் தள்ளாது தள்ளிவிடாமல் தங்களுடன் வாழ வைத்து இன்புருவர் பொழிப்புரை பிறர் பொருளை தனதாக்கிக் கொள்ள பழகியவருக்கு அவரது உயிர் தங்கியுள்ள உடலும் துன்பத்தை கொடுத்து உயிரை வெளியேற்றிவிடும் பிறர் பொருளை கவர விரும்பாதவரை தொலைவில் உள்ள விண்ணுலகத்தினர் தள்ளிவிடாமல் தங்களுடன் வாழ வைத்து இன்புருவர்